ஸ்ரீதிணாந்திரம் டைபாயனூத்த முனீந்திரம் ஸ்ரீங்கரம் பதீந்திரம் மது வித்தியை தவிரம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணாந்திரம் ஸ்ய பிரியம் அஸ்மூரு சந்தமாஸ்ஸி மேவே லந்துச்ச சாா த்தமேவிரவிணம் மேவேவ நமோ ப்ரோமவியகோ வம்ச ஷிபியோ மகோ நமோ குருபியோபர பிரத்தகோவீம் பரமாந்த உபதுஷ்டாரமீஷம் சுவோக்கா காரணம் தம் நமிய பன்னெண்டாவதுலோக்கோமி கோ வா கத்திய வியத்தை உபஸ விச்சாரோயமீசம் தே ஷணஸ்தேதத்லக் கஷித் ஆசிரியர் மோக் விரும்புகிறவன் மோக் பெறுவதற்குரிய தகுதிகளைப் பெற்று சாதன சதுஷ்டய சம்பத்தி என்கிற தகுதியை பெற்று குருவினிடம் சென்று சாஸ்திரத்தை விசாரம் செய்து அதன் மூலம் பெருகிற ஞானத்தினால்தான் மோக்ஷத்தை அடைய முடியும் இப்போ நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம் மோட்சம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறோம் மோட்சஸ்வரூபம் மோக்ஷ மோக்ஷத்துக்கு சாதனம் ஞானம் அந்த ஞானத்துக்கு சாதனம் வேதாந்த சாஸ்திர விசாரம் அந்த வேதாந்த சாஸ்திர விசாரத்து குரு குருவோட துணையோடு அதை விட்டுறக்கூடாது வேதாந்த சாஸ்திர விசாரம்னு சொன்னாலே நீங்கள் குருவை மறக்கக்கூடாது குருவையும் சேர்த்து தான் புரிஞ்சுக்கணும் இப்போ எல்லாத்துலேயும் வந்து இப்போது இதில் ஏதோ ஒரு சிப்பு இருக்குது அந்த காலத்தில் கேசட் ரெக்கார்ட்னு சொல்லுவோம் இப்போ வந்து இந்த உதாரணம் சொல்லணும் இப்போ இந்த ரெக்கார்டெல்லாம் இதில் எல்லாத்துலேயும் ஒரு கேசட்டு மாதிரி ஒன்று இருக்குது ஒரு சாதனம் இருக்குது சிப்பு இருக்குது நம்ம பாட்டு கேட்கணும்னா என்ன பண்ணுறோம் கேசட் உதாரணமே சொல்கிறேன் கேசட்டை போட்டால் கேசட்டில் இருக்கிறத ரெக்கார்டரில் இருக்கிற ரெக்கார்டர் பாடுறது அது மாதிரி வெறும் ரெக்கார்டர் பாடுமா பாடாது வெறும் கேசட்டில் இருந்து தெரிஞ்சிக்க முடியுமா முடியாது அது மாதிரி குருவும் சாஸ்திரமும் கேசட் ரெக்கார்டர் மாதிரி சாஸ்திரம்தான் கேசட் ரெக்கார்டருங்கிறது குரு ஒரு உதாரணம் அது ஆக சாஸ்திரத்தில் இருக்கிறதத்தான் குரு சொல்லுவார் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி என்னத்தையா சொல்லிகிட்டு இருந்தார்னு வச்சுங்கலேன் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நமக்கு வரணும்னு அவசியம் இல்லை ஒருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸு இன்னொருத்தருக்கு வரணும்னு அவசியம் இல்லை ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாேருக்கும் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒருத்தன் இருக்காங்கிற எக்ஸ்பீரியன்ஸு எல்லாருக்கும் இருக்குது அது ஒரு சந்தேகம் இருக்கோ எக்ஸ்பீரியன்ஸர் ஒருத்தன் இருக்கான் அனுபவங்களை அனுபவிக்கின்ற ஒருவன் இருக்கிறான் என்கின்ற அனுபவம் எல்லோருக்கும் இருக்கிறது நம்ம அதைத்தான் பண்ண போகிறோம் அந்த அனுபவங்களையெல்லாம் அனுபவிக்கிற ஒருவன் இருக்கிறானே அவனை பற்றிய உண்மை என்ன அது எல்லாருக்கும் பொது உங்களுக்கு ஒரு நிறைய அனுபவம் இருக்குது அவருக்கு நிறைய அனுபவம் இருக்குது எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது ஏன் அனுபவம் அவருக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை குழந்தைக்கு இருக்கிற அனுபவம் பெரியவங்களுக்கு இல்லை பெரியவங்களுக்கு இருக்கிற அனுபவம் குழந்தைக்கு இல்லை ஆக இல்லை ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி சொல்லணும் அது ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி என்னெல்லாமோ ஒரே எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள நுழைஞ்சு விடுறாங்க ஞாபகம் வச்சுக்கணும் எக்ஸ்பீரியன்ஸர் அனுபவிக்கிறவன் அவனுடைய ஸ்வரூபத்தை விசாரம் பண்ணுறோம் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் மோட்சஸ்வரூபம் மோக்ஷாதனம் மோக்ஷாதனத்தில் என்னெல்லாம் வருது குரு சாஸ்திரம் வருகிறது அதை படிக்கணும்னு சொன்னால் நமக்கு சாதன சதுஷ்டைய சம்பத்தி ஆ தகுதியோட தகுதிகளை பெற்று தகுதியான ஆசிரியரிடம் சென்று படிக்க வேண்டிய சாஸ்திரத்தை ஒழுங்காக படித்தால் கிடைக்க வேண்டிய ஞானமும் அந்த ஞானத்தின் ப்ரயனாகிய மோக்ஷமும் நிச்சயமாக கிடைக்கும் இந்த மோக்ங்கிற வார்த்தை நிறைய பேருக்கு என்னவோ பண்ணோம் மோக்ஷம் மோக்ம்ன்னு சொல்லிகிட்டு இருக்காங்களேன்னு நிறைய விளக்கி சொல்லியாச்சு மோக்ஷம்னா என்னங்கிறதுக்கு நிறைய விளக்கி சொல்லியிருக்கோம் ரெண்டு அர்த்தம் சொல்லியிருக்கேன் விடுபடுறது விடுறது அறியாமையை விடுதல் முக்தி எல்லாத்துக்குமே மேலே என்னன்னா நம்மளை நிறைவாக நம்மளை உணர்றது இருக்கே அதுக்கு பெருதான் மோக்ம் சிம்பிளாக புரியணும்னா எவர் பீஸ்ஃபுல் எப்பவும் மனசில் சாந்தி மனசில் சாந்தினு நர்த்தோம் மனசில் அசாந்தி இருந்தாலும் அதை மதிக்காத ஒரு ஞானம் மனசில் ஒரு அசாந்தி ஏதோ கர்மானால வருதுன்னு வச்சுப்போம் அசாந்தினால் இருந்தாலும் இந்த அசாந்தியை இக்னோர் பண்ணுறது மனசில் வந்து சாந்தி இல்லை அப்படின்னாலும் சாந்தி இல்லையேன்னு சொல்லி கவலைப்படக்கூடாது இருந்தால் இல்லாட்டி போகிறது அப்படின்னு அதை மதிக்காமல் இருக்கிற இது இருக்கே அதைத்தான் நம்ம மோக்ஷங்கிறத சொல்கிறோம் என் தன்னில் தான் இருத்தன் இது இப்படி இப்படி சுற்றிகிட்டே இருக்கும் இந்த விஷயங்கள் இப்போது குரு சாஸ்திரத்துக்கிட்ட போனால் விசாரம் எப்படி தொடங்குகிறது நான் யார் விசாரம் மாத்திரம் இல்லை இந்த உலகம் என்ன இந்த உலகத்தை படைத்தவன் ஒருவன் இருக்கிறானா அப்படியானால் இந்த உலக படைப்புக்கு அறிவு காரணம் என்ன கச்சா பொருள்கள் என்ன இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறோம் நான் யார் விசாரம் மாத்திரம் இங்கே பண்ணலை அகம்கஹா இத்கிம் நான் பார்க்க அனுபவிச்சுருக்கிற இந்த உலகம் என்ன இது ரெண்டும் எ எல்லா விசாரத்தையும் சேர்த்து பண்ணா தான் கம்ப்ளீட்டு என்கொயரி என்ன மாத்திரம் இண்டிவிஜுவ என்கொயரி பண்ண போராது பிரபஞ்சமும் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்புறம் அதுக்கு எனக்கும் உள்ள சம்பந்தத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும் அதுக்குதான் கேள்வி கேட்கப்பட்டது பன்னெண்டாவது ஸ்லோகத்தில் நான் யார் இந்த உலகம் எப்படி தோன்றியது இதற்கு கர்த்தா யார் அதாவது அறிவு காரணம் யார் இதற்கு பொருள் காரணம் முதற்காரணம் உபாதான காரணம் என்ன என்பதே விசாரமாகும் விசாரம்னு சொன்னால் டேரக்ட் மீனிங் ஆராய்ச்சி ஆராய்ச்சின்னா என்ன அர்த்தம் சில பேர் சொல்லுவாங்க நான் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் நான் நான் தனியாக பண்ணுறேன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் கோவப்பட மாட்டோம் கோவப்பட்டால் நம்ம அறிவு வீக்குன்னு அர்த்தம் கோவப்பட மாட்டோம் வாழ்த்துக்கள் விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிடுவோம்னா அதாவது ரயில்வே டைம் டேபிள் அல்லது ஃப்ளைட்டு டைம் டேபிளை வச்சு தான் ஃப்ளைட்டு போகிற டைம் என்னென்ன ஃப்ளைட் இருக்குது எப்போ போகிறது இப்போலாம் ஃப்ளைட்டு தான் சொல்ல வேண்டியிருக்கு அது வந்து இல்லை ட்ரெயின் டைமிங் எல்லாம் வச்சுங்கலே அதுக்குன்னு டைம் டேபிள் போட்டிருக்கா இன்டர்நெட் இருக்குது சோர்ஸில் போய் தெரிஞ்சுக்கிறத விட்டுட்டு இல்லை இல்லை நானே வந்து அப்படியே கேட்க போகிறேன் என்ன ட்ரெயின் போக போகிறது அப்படின்னு கண்ணை மூடி நான் என்ன ட்ரெயின் மதுரையிலேருந்து எத்தனை ட்ரெயின் ஒரு நாளைக்கு சென்னைக்கு போகிறது நான் வந்து நானே என்கொயரி பண்ண போகிறேன் செல்ஃப் என்கொயரி என்னது செல்ஃப் என்கொயரினா என்ன அர்த்தம் நானே என்கிட்ட நானே கேட்க போகிறேன் எத்தனை ட்ரெயின் போகிறது என்னென்ன ட்ரெயின் போகிறது எப்பப்போ போகிறது அப்படின்னா முடியுமா அதுக்குன்னு ஒரு சோர்ஸ் இருக்கிறவோ அது மூலம் தெரிஞ்சுக்க வேண்டியதுதானே அதேமாதிரி சாஸ்திரம் அதை தான் சொல்லிக் கொடுக்குறது நீ யார் உலகம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்குற போது அதை எதுக்கு மிஸ் பண்ணுவானே உபனிஷத்துக்கள் பகவத்கீதை போன்ற சாஸ்திரங்கள் அதை சொல்லிக் கொடுக்கறதுக்குன்னே இருக்கும்போது அதை நான் இல்லை அதை நான் ஒதுக்கிப்பேன் அப்படின்னா அகங்காரம் ஜாஸ்தின்னு அர்த்தம் ஈகோ ஜாஸ்தின்னு அர்த்தம் நான் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் நான் அந்த டீச்சரையும் அக்செப்ட் பண்ண மாட்டேன் சாஸ்திரத்தையும் அக்செப்ட் பண்ண மாட்டேன் எனக்கு மை ஓன் வே அப்படின்னு ரொம்ப நல்லது நல்லா அப்படி சொல்லிவிடுவோம் யா கோவிச்சுட்டா நம்ம அறிவு தான் வீக்காகிடும் கோவிச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அது ஒத்துக்கிறதுங்கிறது அவங்கவுங்க இஷ்டம் அது நம்ம சாஸ்திரத்தில் சுதந்திரம் இருக்குது மற்ற மதமா ஒத்துக்கலைன்னா அவனுக்கு அடி கிடைக்கும்னு நீ வரல மற்ற மதங்கள் எல்லாம் அப்படி பண்ண முடியுமா சுதந்திரம் ஜனநாயக மதம் இந்து மதம் இந்து மதம் ஜனநாயக மதம் அதாவது நீ ஏத்துக்கிண்டா சரி ஏத்துக்கலைன்னு சரி நான் இன்னும் இன்னும் வந்து கம்பல் பண்ண போறது இல்லை ஆனால் மற்ற மதங்கள் எல்லாம் எப்படினா இது நான் சொல்றார் அதாவது ஹிந்துசத்துல ரிலிஜியஸ் ஃப்ரீடம் இருக்கான் ஆனா சோசியல் ஃப்ரீடம் இல்லைங்கிறார் ஹிந்துசத்துல ரிலிஜியஸ் ஃப்ரீடம் இருக்கு சோசியல் ஃப்ரீடம் கிடையாது சமூகத்தில் கட்டுப்பாடுகள் ஜாஸ்தி கிராமத்துக்கெல்லாம் போயிட்டால் தெரியறது இல்லையா கிராமத்துலேயும் போயின்ட்டுருக்கிறது வேறு விஷயம் ஆனாலும் கிராமங்கள்லாம் பார்க்குறோம் கட்டுப்பாடெல்லாம் இருக்குது சமூக கட்டுப்பாடுகள் இருக்குது அதனால தானே ஒரு இந்த பொண்ணு அந்த பையனை லவ் பண்ணிட்டா அதனால வந்து பெரிய சண்டை ரெண்டு ஜாதிக்கு சண்டை எவ்வளோ பெருசு ஹோல் த இப்போ தமிழ்நாடே அலோகலகப்படுறது ஏன்னா சமூக கட்டுப்பாட்டை மீறினத்துனால இன்னும் இருக்கு ரிலிஜியஸ் ஃப்ரீடம் நீங்கள் நீங்கள் சாமி கும்பிட்டாலும் சரி சாமி கும்பிடாட்டாலும் சரி நீங்கள் வீபூதி போட்டாலும் சரி நாமம் போட்டாலும் சரி கோபி வச்சாலும் சரி எது வேணாலும் பண்ணிக்கலாம் எந்த சாமியை வேணாலும் கும்பிடலாம் நீ இந்த சாமியை தான் கும்பிடணும் யாரும் ஒன்றும் கட்டுப்படுத்துகிறதில்ல ஆக ரிலிஜியஸ் ஃப்ரீடம் இருக்குங்கிறார் அதாவது ரிலிஜனில் மதத்துக்குள்ள மத சுதந்திரம் இருக்குது ஆனால் சமூக சுதந்திரம் அடையாது ஆனால் நீங்கள் மற்ற மதத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் மற்ற மதங்கள்ல எல்லாம் எப்படின்னு கேட்டால் ரிலீஜஸ் ஃப்ரீடம் கிடையாது சோசியல் ஃப்ரீடம் இருக்குது எதில் கிறிஸ்டியானிட்டியில் ரிலீஜஸ் ஃப்ரீடம் கிடையாது சோசியல் ஃப்ரீடம் இருக்குது அதில் ரொம்ப க இருப்பாங்க அதுலேயே இருக்கணும்னு சொல்லி சோசியல் ஃப்ரீடம் நிறைய இருக்குது அதில் எல்லாம் கட்டுப்பாடு ஜாதி கட்டுப்பாடு அந்த கட்டுப்பாடெல்லாம் கிடையாது இஸ்லாமில் ரெண்டும் கிடையாது நோ ரிலிஜியஸ் ஃப்ரீடம் ஸோ அதனால தான் அவங்க ஒரு ஆரம்பிச்சிருக்காங்க நீங்கள் வேணால் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்க ஃபெய்த் ஃப்ரீடம் டாட் காம் ஃபெய்த் ஃப்ரீடம் டாட் காம் ஒரு குரூப் வந்துருக்கு இப்போ ஃபெய்த் ஃப்ரீடம் எங்கள் நம்பிக்கையை எங்களுக்கு அழுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி இது நான் சொல்கிறேன் சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார் ஆக ஹிந்துசத்தில் ரிலிஜியஸ் ரிலிஜனில் ஃப்ரீடம் மதத்தில் சுதந்திரம் இருக்குது சமூக சுதந்திரம் இல்லை கிறிஸ்தவ மதத்தில் மத சுதந்திரம் கிடையாது சமூக சுதந்திரம் உண்டு அன்னொரு மதத்துக்கு போயிட்டா மத சுதந்திரமும் கிடையாது சமூக சுதந்திரமும் கிடையாது எல்லாம் அங்கே இருக்கிற என்னது அந்தந்த ஏர் இருக்கிறவங்க தீர்மானம் பண்ணணும் அவங்க இருக்கிற அந்த முல்லை அவங்க தான் தீர்மானம் பண்ணணும் ஆகையினால இது ஜாகிரதையாக எதுக்கு சொல்கிறேன் நம்மளில் அப்படி இல்லை நான் இதை ஒத்துக்க மாட்டேன் குரு சாஸ்திரத்தை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னால் தீர்காயுஷ்மான் பவா உனக்கா நான் கடவுள்கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணுறேன் உனக்கு மனசாந்தி நிம்மதி நல்லா கிடைக்கணும் அவ்வளோதான் அப்படி தான் சொல்றேன் இதெல்லாம் எதுக்கு சொன்னேன் அடிக்கடி இதை திரும்ப திரும்ப குரு சாஸ்திரம் அவசியம்ங்கிறத சொல்கிறதுக்காக நான் சொல்லலை வேதத்துலேயே ஒரு மந்திரம் சொல்கிறது சாஸ்திரத்தை சார்ந்திராதவன் உண்மையை உணரமாட்டான் மனு தே தம் ப்ருகந்தம் அவேதவித்து தம் பிருகந்தம் ந சாஸ்திரத்தை ஏற்றுக்கொள்ளாதவன் அந்த பெரிய பொருளை அறிந்து கொள்ள மாட்டான் அப்படின்னு சொல்லி கீதையில உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த ஸ்லோகம் தெரியும் நினைக்கிறேன் சர்வ சாகம் ஹிருதி சன்னிவிஷ்ட மத்திரு ஞானமபோகஞ்ச வேதைச்சர்வை அகமேவ வேதாந்திருத்வேதவிதேவச்சாகம் அந்த ஸ்லோகத்தை பார்த்தா தெரியும் வேதங்கள் அனைத்தினாலும் அறியப்படுபவன் நானே வேதாந்தத்தை முறையாக சொல்லிக் கொடுக்கின்ற பரம்பரையை உருவாக்கியவனும் நானே அதை பயன்படுத்தி அறிந்து கொள்பவனும் நானே அப்படி சொல்லியிருக்கு அதை பயன்படுத்தி அறிந்து கொள்பவனும் நானே சிஷியனும் நானே குருவும் நானே சாஸ்திரமும் நானேங்கிறார் சாஸ்திரம் குரு சிஷியன் எல்லாம் நான் அது ஒரு உதாரணம் சொல்லுவாங்க கட்டடத்துல வந்து கீழே இருக்கிறதும் செங்கல் தான் மேல இருக்கிறதும் செங்கல் தான் நடுவில் இருக்கிறதும் செங்கல் தான் அது மாதிரி ஆன்மீக வாழ்க்கையில எல்லாமே இறைவன் கடைசியில சொல்லி புரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ நம்ம இங்கே பாடத்தில் என்ன படிக்கிறோம் எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா வேதம் சாஸ்திரம் தேவை குரு தேவை இந்த விசாரங்கிற விஷயத்துக்காக இப்போ பதிமூணாவது ஸ்லோகத்தில் நம்ம என்ன விசாரம் பண்ணினோம் இண்டிவிஜுவல் தனி ஒரு மனிதனை பற்றின விசாரம் நான் யார் அப்படின்னு கேட்டால் நான் உடம்பு அல்ல இது பஞ்சபூத கூட்டங்களாலான உடல் அல்ல பஞ்சபூத இது ஒரு நாளைக்கு இப்போ நூறு கிலோ போகிறது அப்புறம் எண்பது கிலோ ஆறுறது கூடுறது குறையிறது அதை வேடிக்கை பார்க்குறவன் நானே தவிர நான் இதனுடைய நான் ஒல்லியும் இல்லை நான் குண்டும் இல்லை நான் கருப்பும் இல்லை நான் செகப்பும் இல்லை நான் ஆப்பிரிக்கனும் இல்லை ஐரோப்பியனும் இல்லை எல்லாம் வந்து அந்தந்த இடத்தை பொறுத்து தான் இதை சொல்றேன் சரீரத்தை வச்சு சொல்கிறேன் ஆ நாகம் பூதகணஹா தேகா நாகம் சாட்சகண்ததா நான் இந்திரிய கூட்டங்களும் அல்ல நான் சென்ஸ் ஆர்கன்ஸும் கிடையாது நேற்றுக்கு சொன்னேன் ஐ ஹாவ் பாடி ஐ ஆம் நாட் பாடி ஐ ஹாவ் சென்ஸ் ஆர்கன்ஸ் ஐ ஆம் நாட் சென்ஸ் ஆர்கன்ஸ் இங்கிலீஷில் சொன்னா, கொஞ்சம் புரியறதுன்னு சில பேர் சொல்கிறாங்க அதனால நான் உடலை உடையவனாக இருக்கிறேன் நான் உடலல்ல. நான் அறிவு கருவிகளையும் செயற்கருவிகளையும் உள்ளே மனம் முதலான கருவிகளையும் உடையவனாக இருக்கிறேன் ஆனால் அவைகள் நான் அல்ல அதை யூஸ் பண்ணுறவன் நான் அது நான் இல்லை அவைகளுக்கு வேறானவன் நான் ஏதத் விலட்சண கஷ்டித் இதற்கு வேறானவன் நான் ஏதத்துன இதற்கு விலட்சண வேறானவன் கஷ்டித்துன ஒருவன் வேறான ஒருவனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இதெல்லாம் பல கோணங்களில் சாஸ்திரங்கள் திரும்ப திரும்ப இது ஒரு புத்தகத்தில் இந்த புத்தகத்தில் இப்படி போட்டிருக்கு இன்னொரு புஸ்தகத்தில் இதையே எலாபரேட்டாக விவேக சூடாமணி எடுத்தாலும் சரி கொஞ்சம் தத்துவபோதனை எடுத்தாலும் சரி மற்ற புஸ்தகங்களை படித்தோம்னா இன்னும் விரிவாக இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு இன்னும் போக போக சில ஸ்லோகங்கள்லாம் வரப்போகிறது இப்போது அடுத்தது வருகிறது இப்போது பதினாலாம் ஸ்லோகம் படிக்க போகிறோம் பதினாலாம் ஸ்லோகத்தில் என்னதுன்னா முதல் கேள்விக்கு பதில் இங்கே வந்தாச்சு பதிமூணாம் ஸ்லோகத்துல கோகம் அதற்கு பதில் பன்னெண்டாம் ஸ்லோகத்தில் கோஹம்னு இருக்கு அந்த கோஹம்ங்கிறதுக்கு மாத்திரம் பதில் பதிமூணாவது ஸ்லோகம் கதமிதம் ஜாத்தம் அப்படிங்கிறதுக்கு பதினாலாம் ஸ்லோகம் அஸ்ய கர்த்தா வித்தியத்தைங்கிறதும் பதினாலாம் ஸ்லோகம் படிக்க போற பதினாலாம் ஸ்லோகத்தில் நீங்கள் இதை இதே இதையும் கனெக்ட் பண்ணணும் பன்னெண்டாவது ஸ்லோகத்தில் கதமிதம் ஜாத்தம் கோவா கர்த்தாசிய வித்தியதே அப்படின்னு ரெண்டு இருக்கு நாலு விஷயம் சொல்லியிருக்கோம் நான் யார் இந்த உலகம் எதிலிருந்து தோன்றியது உலகத்தை படைத்தவன் யார் இந்த உலகத்திற்கு உபாதான காரணம் என்ன நாலு இதில் இப்போ ரெண்டாவது கேள்விக்கும் மூணாவது கேள்விக்கும் பதில் ஃபர்ஸ்ட் லைனில் ரெண்டாவது கேள்விக்கு பதில் ரெண்டாவது லைனில் மூணாவது கேள்விக்கு பதில் அப்படி வருகிறது ஸ்லோகம் அஜிரம் ஜான்கல்போ விவித கிச்சாரோய அஞ்ஞான பிரபவம் சர்வம் न्याने नप्रविनीयते। न्याने नप्रविनीयते। संकल्पो विविधकर्ता, பிரவிழீயத்தை கதமிதம் ஜாத்தம் जातम, ஸ்லோகத்தில் கதம் இது ஜாத்தம் இருக்கு இல்லையா அதுக்கு பதில் இதுல ஃபஸ்ட் லைன் சர்வம் அஜான பிரபவம் பதிலே வித்தியாசமாக இருக்கு இதெல்லாம் எதிலிருந்து தோன்றியதுன்னா அறியாமையிலிருந்து தோன்றியது அறியாமையிலிருந்து தோன்றியது ஞானேன பிரபிளியத்தை அறிவில் இது ஒடுங்குகிறது அறியாமையில் இருந்து தோன்றியது அறிவிலே இது ஒடுங்குகிறது மேனிஃபெஸ்டேஷன் எதுலேருந்து இக்னரன்ஸ்லேருந்து மேனிஃபெஸ்ட் ஆகிருக்கான் அறியாமையிலருந்து உண்டாகியிருக்கு எதில் வந்து ரிசால்வ் ஆகுறதுன்னா நாலெட்ஜில் ரிசால்வ் ஆகிடுது அறியாமையிலேருந்து தோன்றியது அறிவிலே ஒடுங்குகிறது சாதாரணமாக என்ன சொல்லுவோம் சாதாரணமாக கடவுள் இடத்துலேருந்து தோன்றியது இறைவனிடத்திலேருந்து தோன்றியது அப்படிம்போம் இது வந்து ஒரு இண்டிவிஜுவல்னு சொன்னால் பரவாயில்லை எல்லாருடைய இக்னரன்ஸையும் சேர்த்து சமஷ்டி இக்னரன்ஸ் டோட்டல் இக்னரன்ஸ் நம்ம அத்தனை பேரோட ஒட்டுமொத்த இக்னரன்ஸ் அறியாமை சமஷ்டி அஜானம் இதுக்கு தான் இன்னொரு பேர் மாயா சமஷ்டி அஜானத்துக்கு பேர் மாயா இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா கயத்தில் பாம்பை பார்க்குறது கயிற்றில் பாம்பை பார்ப்பது இந்த உதாரணம் எல்லாருக்கும் தெரியும் வேதாந்தத்தில் அடிக்கடி வருது ரொம்ப வெளிச்சமும் இல்லை ரொம்ப இருட்டும் இல்லை அதுக்கு பேர் சம்ஸ்கிருத்தில் மந்தாந்த காரம் என்ன செமி டார்க்னஸ் அந்த மந்தாந்தகாரத்தில் ஒரு கயிறை பார்க்குற போது திடீர்னு என்ன தோன்றுறது நமக்கு அது பாம்பாக இருக்குமோ ஏன்னா இந்த மாதிரி இடத்துல எல்லாம் என்ன இருக்கும் பாம்பாக இருக்கலாம் அப்புறம் தோணும் பாம்பு பாம்பு பார்த்துருக்கோம் அதில் பாம்பு தோன்றுகிறது இந்த இடத்துல ரொம்ப நான் விசாரம் பண்ணலை சிம்பிளாக சொல்கிறேன் அறியாமையினால கயிற்றில் பாம்பு தோன்றுகிறது அப்புறம் கயிறை அறிஞ்ச பிறகு அந்த பாம்பு கயிற்றில் ஒடுங்குகிறது எக்ஸாம்பிளெலாம் ரொம்ப நல்லா தான் இருக்குது சுவாமி பாடமும் ரொம்ப இதாக தான் இருக்குது ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி இருக்குது என்ன பண்ணுறது அதுக்கு தான் படிச்சுட்டே இருக்கணும் திரும்ப திரும்ப படிக்க படிக்க படிக்க இதுக்கு ரியாலிட்டி கொடுக்க ஆரம்பிச்சிடும் இன்னொரு பாஷையில் சொன்னால் உணர்வை உணர்வை அறியாமையினால் உலகம் உண்மையாக தோன்றுகிறது உணர்வை அறியாமையினால் உலகம் உண்மையாக தோன்றுகிறது உண்மைன்னா உடலும் சேர்த்து உணர்வை அறியாமையினால் உணர்வைன்னா என்ன கான்ஷியஸ்னஸ் உணர்வை அறியாமையினால் உலகம் உண்மையாக தோன்றுகிறது உணர்வை அறிந்தால் உலகம் உண்மை அல்ல என்பது விளங்கும் அப்படி சொல்றோம் உலகம்னா ஞாபகம் இன்க்ளூடிங் பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் அவரோன் பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் இந்த அவரோன்கிறதே என்னவோ பண்றது நம்முடைய உடம்பு மனசும் ஒரு ஒருத்தருடைய மனசும் அந்த உலக பொருள்களும் பார்க்குறதுக்கு தான் உண்மையாக இருக்குது சரி இன்னொரு மொழியில் பேசுவோம் கனவை எடுத்துப்போம் ரொம்ப சௌரியம் நனவில் நான் ஒருத்தன் இருக்கேன் நனவில் ஒருத்தன் இருக்கேங்கிறது தெரியாமையினால்தானே ஆழ்ந்த உறக்கத்தில் என்ன பண்ணுறோம் உறக்கத்தினால் கனவு தோன்றுகிறது கனவு என்னாகிறது உறங்குபவனிடத்தில் ஒடுங்கி விடுகிறது ஒடுங்கி விடுகிறது அப்புறம் நனவில் வந்தால் பார்த்தோமான நனவுக்கு வந்தால் கனவு இல்லை கனவுக்கு போனால் நனவு இல்லை அப்போ இது எப்படி உண்மைங்க இதுதான் நமக்கு நம்ம நியாயமே நம்ம என்ன சொல்கிறது ஆர்கூமெண்ட்டா நம்முடைய வாதமே என்னன்னு கேட்டால் கனவில் நனவு உண்மையல்ல நனவில் கனவு உண்மையல்ல அப்போ இரண்டும் இரண்டிலும் இரண்டில் எது உண்மை இன்னொரு பா சௌரியமாக சொல்லுவோம் உண்மை உறக்கமே உண்மை உறக்கம்தான்ப்பா உறக்கத்தில் ஏதாவது தெரியறதா சரி நம்ம என்ன சொல்கிறோம் உறக்கம் கனவு நனவு மூன்றுமே மாயத்தோற்றம் மாயத் தோற்றம் தான் அவர் இவருடைய மொழியில் என்ன சொல்கிறாரு இது எப்படி வந்ததுன்னு கேட்டால் அறியாமையினால வந்ததுங்கிறார் இங்கே புத்தகத்தில் இருக்கிறது படிப்போம் நம்ம மற்ற நிறைய புஸ்தகம் படிச்சிருக்கலாம் உபநிஷத்துக்கெல்லாம் படிச்சிருக்கலாம் அதில் வந்து நம்ம இப்போ தத்துவபோதத்தில் படிக்கிறபோது எப்படி படித்தோம் அதாவது மெய்ப்பொருள் ஒன்று இருக்குது மாயாசக்தி இருக்குது அதில் வந்து அந்த மாயாசக்தி அதில் மாயாசக்திக்குள்ள மூணு குணம் இருக்குது சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம்னு இருக்குது அதில் சத்வகுணத்தில் சுத்த சத்வகுணத்தில் ஈஸ்வரன் வரார் இப்படிலாம் படிச்சிருக்கோம் நான் ரொம்ப நேரம் சொல்ல விரும்பலை அதில் ஈஸ்வரன் வரார் ரஜோகுணத்துலேருந்து நிறைய சோல்ஸ் ஜீவர்கள் எல்லாம் வருகிறார்கள் தமோகுணத்தில் சத்வரஜஸ் தமஸ் இருக்கு அந்த தமஸில் இருக்கிற சத்வகுணத்துலேருந்து ஞானேந்திரியங்களும் அந்தக்கரணமும் உண்டாச்சு தமஸில் இருக்கிற ரஜோகுணத்துல இருந்து கர்மேந்திரியங்களும் பஞ்ச பிராணனும் உண்டாச்சு தமஸில் இருக்கிற தமோ குணத்துலருந்து பஞ்சீகரணமாகி அந்த பஞ்சபூதங்களில் இருந்து இந்த உடம்பு உண்டாச்சு இப்படிலாம் விரிவாக படிச்சிருக்கோம் தத்துவபோதத்தில் ஆனா இங்க அப்படிலாம் சொல்லலை இவர் அபரோக்ஷ அனுபூதி இவருக்கு ஃபோக்கஸ் எல்லாம் பியூர் கான்ஷியஸ்னஸ் அதனால் ரொம்ப அதிகமாக சொல்லாமல் சிம்பிளாக இதை சொல்லிடுறார் ஆகையினால் அஜான பிரபவம் சர்வம் அறியாமையிலிருந்து பிரபவம்னா பிரகர்ஷேண பவம் நன்றாக தோன்றியதுன்னு அர்த்தம் அறியாமையின் விளைவே அனைத்தும் அறியாமையின் விளைவே அனைத்தும் சர்வம்னா என் அர்த்தம் அனைத்தும் அனைத்தும்னா உலகங்களும் அர்த்தம் நம்ம ஆப்ஜெக்ட் எல்லாம் எல்லா ஆப்ஜெக்டும் இன்க்ளூடிங் பாடி மைண்டு காம்ப்ளக்ஸ் எல்லா ஆப்ஜெக்டும் அக்ஞான பிரபவம் அறியாமையின் விளைவே அனைத்தும் ேன பிரியத்தே அனால் ஒடுங்கி விடுகின்றன இது வந்து இந்த உலகத்தை ஒடுக்கிறது என்னதுன்னா இது உண்மையல்லங்கிற அறிவோட கனவு உண்மையல்லன்னு நனவில் இருக்கிற மாதிரி நனவுலையும் இதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்து உண்மையல்லன்னு ஒதுக்கிறது தான் ஞானேன பிரபிலீயத்தை பிரபலீயத்தைன்னா என்ன அர்த்தம் நீங்கள் போட்டுக்கணும் அறிவால் இது உண்மையல்ல என்று நிச்சயிக்கப்படுகிறது அறிவால் இது உண்மை உண்மையல்ல என்று நிச்சயிக்கப்படுகிறது நாம் அனுபவித்து கொண்டிருந்தாலும் கூட அதை ஆராய்ச்சி செய்வதன் மூலம் இது உண்மையல்ல என்று அறிந்து கொள்ளப்படுகிறது பிரவீலாய பணம்னு சொன்னால் மித்யாத்வ நிச்சயா ரொம்ப டெக்னிக்கல் ஆகையினால ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் ரொம்ப சிருஷ்டியை பற்றி பேசவே இல்லை ப இந்த கிரியேஷனை ரொம்ப ேட்டாக பாகவத உபநிஷத்துக்கள்ான் சொல்லுகிறது வேதங்கள்லாம் சொல்கிறது கீதையில் கூட இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இங்கே சொல்லலை கிருஷ்ணர் ஏழாவது அத்தியாயத்தில் சொல்கிறார் ஏழு ஒன்பது பதினாலு பதினஞ்சு இந்த அத்தியாயங்கள்லாம் பார்த்தா சிருஷ்டி சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் இங்கே சொல்லலை சிம்பிளாக சொல்லிவிட்டார் அக்ஞான பிரபவம் சர்வம் பிரிலியலகம் தோன்றுவதற்கு என்ன காரணம் இந்த உலகம் தோன்றுவதற்கு காரணம் ஞாபகம் இன்டெலிஜென்ட் காஸ் நிமித்த காரணம் என்ன அப்படிங்கிறத நிமித்த காரணம் இறைவன் சொல்லுவோம் ஆனால் இங்கே இறைவன் சொல்லாமல் என்ன சொல்கிறாரு பாருங்க சங்கல்போ விவிதா கர்த்தா விதவிதமான எண்ணங்களே இதற்கு காரணம் இங்கே வித விதவிதமான எண்ணங்களும் செயல்களுமே காரணம் இந்த ஒரு ஸ்லோகம் புரியணும்னா நிறைய சாஸ்திரம் படித்தா புரியும் இந்த ஒரு ஸ்லோகம் புரியறதுக்கே உபநிஷத்துக்கள் எல்லாம் படிக்கணும் கீதையெல்லாம் படித்து நம்ம ஊர் பழகி இருந்தாதான் புரியும் இந்த படைப்புக்கு காரணம் என்னென்னு கேட்டால் ஒரு ஒருத்தர் மாதிரி ஒருத்தரில் ஒரு ஒருத்தரும் ஒரு பிறந்திருக்கோம் ஒரு விதமான இன்பத் துன்பங்களை அனுபவிக்கிறோம் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் நாம் எண்ணின எண்ணங்கள் நாம் பண்ணின செயல்கள் எண்ணங்களும் கர்மம் ஞாபகம் வச்சுக்கணும் எண்ணங்களை நாம் வில்ஃபுல்லாக எதை ரொம்ப நினைக்கிறோமோ அது வந்து செயலாக மாறுகிறது நான் வகுப்பு எடுக்க போகிறேன் நான் நினைக்கிறதுனால தான் வகுப்பு நானும் வகுப்பு கேட்க போறேங்கிற எண்ணம் இருக்கிறதுனால தான் நீங்க வகுப்பு கேட்க வர்றீங்க ஆஹ் விவிதா சங்கல்பா அப்படின்னா என்ன அர்த்தம் விதவிதமான எண்ணங்கள் சங்கல்பம் என்றால் எண்ணங்கள் ஞாபகம் நீங்க சங்கல்பம் எண்ணங்கள் என்ன போட்டுக்கணும்னா கர்மங்கள் விதவிதமான கர்மங்கள் எல்லாம் காரணம் ஏன்னா கடவுள் தானாவே படைச்சுடல நம்ம பண்ணியிருக்கிற புண்ணிய பாபத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்பையும் நம்ம வா நம்ம சூழ்நிலையும் படைச்சிருக்கார் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன நம்ம பண்ணியிருக்கிற புண்ணிய பாபத்துக்கு தகுந்த மாதிரி நம்முடைய உடம்பு நம்முடைய சூழ்நிலை இதெல்லாத்தையும் படைத்திருக்கிறார் எப்படி ஒரு லா புக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தன் ஒரு கிரிமினல் ஒருத்தன் தப்பு பண்ணிவிட்டான் லா அவனை பனிஷ் பண்ணிவிடாது அந்த லா புக்கை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அட்வொகேட்லாம் இது பண்ணுறாங்க ஜட்ஜு தான் தீர்ப்பு சொல்லணும் அது மாதிரி இறைவன் அப்படி புரிஞ்சுக்கணும் உதாரணத்துக்கு எப்படி ஒரு நீதிபதியானவர் ஒருவன் செய்திருக்கிற ஒரு மனிதன் செய்திருக்கிற குற்றங்களையும் குணங்களையும் பார்த்து அவனுக்கு தகுந்தவாறு தண்டனையோ அல்லது விடுதலையோ கொடுக்கிறாரோ அதே போல இறைவன் எல்லா ஜீவராசிகளும் செய்திருக்கக்கூடிய கர்மங்களைப் பொறுத்து அவரவர்களுக்கு சரீரத்தையும் வாழ்க்கையும் கொடுக்கிறது எண்ணங்களே இந்த படைப்பிற்கு கர்த்தா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும் புரியாத மாதிரி இருக்கும் எனக்கு புரியும் ஆனா இது வந்து நிறைய பேக்ரவுண்ட் இருக்கணும் ஏன்னா ரொம்ப டீப்பா சொல்லிட்டார் அறியாமையினால் இந்த உலகம் தோன்றுகிறது அறிவிலே இந்த உலகங்கள் ஒடுங்குகின்றன ஆனால் விதவிதமான எண்ணங்களே இந்த உலகத்திற்கு கர்த்தா அப்படின்னு சொல்லியிருக்கு சங்கல்போஸ் விவித கர்த்தா விசார இந்த இத்தகைய அத்தகைய ஆராய்ச்சி என்பது இத்தகையதாகும் அடுத்தது இனி மூணு கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு மொத்தம் எத்தனை கேள்வி நாலு கேள்வி நான் யார் இந்த உலகம் எப்படி தோன்றியது இதை படைத்தவன் யார் இதற்கு உபாதான காரணம் என்ன மெட்டீரியல் காசு என்ன அப்படிங்கிறது கேள்வி அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் பதில் பதினஞ்சாவது ஸ்லோகம் ஏதையோர் எதுபாதானம் தயவ மருடா விச்சார சோஜமீதம் ஏக்கம் சூக்மம் ச நான் இதை இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்றதுக்கு முன்னால நான் உங்களுக்கு சில விளக்கங்கள் எல்லாம் சொல்லணும் இல்லைன்னா இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிற எல்லா ஸ்லோகங்களுமே வேகத்தான் இருக்கும் புரியாது நான் சொல்கிறதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க கவனமாக புரிஞ்சுட்டு வரணும் படைப்பை பற்றி பேச போகிறேன் கடைசியில் இந்த படைப்பு ஒன்று தான் சொல்லி முடிக்க போகிறோம் ஆக கடவுள்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறேன் கடவுள் அல்லது ஆண்டவன் இறைவன் நீங்கள் என்ன வார்த்தை போட்டாலும் சரி சம்ஸ்கிருதத்தில் இதுக்கு பேர் பிரம்மான்னு பேர் பிரம்ம அப்படின்னு பேர் இன்னொரு மொழியில் சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கணும்னா சுத்த சைத்தன்யம் சுத்த சைத்தன்யம் அல்லது பியூர் கான்சியஸ்னஸ் தூய உணர்வு இதுதான் ரொம்ப முக்கியம் சயின்டிஸ்டெல்லாம் இன்னும் இதை பத்தி சரியா பேச மாட்டேங்கிறாங்க அது எங்க சப்ஜெக்ட் உள்ள வராது கான்சியஸ்னஸ் எங்க இருக்குன்னு சொல்ல தெரியாது இருக்கு தெரியும் அதை பத்தி அவங்க அதை போக்கஸ் பண்றது நம்ம அதைத்தான் போக்கஸ் பண்றோம் கான்சியஸ்னஸ் தூய உணர்வு சுய உணர்வுன்னா என்ன அர்த்தம் உணர்வு மாத்திர தூக்கத்தில் ஆழ்ந்த தூக்கத்தில் உணர்வு மாத்திரம் இருக்குது உணரப்படுபவைகள் உணரப்படுவதில்லை இல்லையா ஆழ்ந்த உறக்கத்தில் விழிப்பிலும் கனவிலும் உணரப்படுபவைகள் எதுவும் ஆழ்ந்த உறக்கத்தில் உணரப்படுவதில்லை இல்லையா உணரப்படுவதில்லை கனவிலும் விழிப்பிலும் கனவிலும் விழிப்பிலும் உணரப்படுபவைகள் உணரப்படுகின்றன ஞாபகம் வச்சுங்க ஆழ்ந்த உறக்கத்தில் உணரப்படுபவைகள் உணரப்படுவதில்லை உணர அங்க எதுவும் உணரப்படுவதில்லை என்பது உணரப்படுகிறது உணரப்படுவதில்லை என்பது உணரப்படுகிறது அதாவது விழிப்பு நிலையிலையும் கனவு நிலையிலேயும் உணரப்படுபவைகள் உணரப்படுகின்றன இல்லையா எனக்கு வந்து என்னோட மனசு இருக்கிறது தெரிகிறது இப்போ பேசுகிற போது ஜாக்கிரத அவஸ்தையிலையும் சொப்னாவஸ்தையிலையும் விழிப்பு நிலையிலையும் கனவு நிலையிலையும் மனம் இருக்கிறதுன்னு தெரிகிறது அந்த மனம் இருக்கிறது மனது மூலமாக உலகத்தை அறிகிறோங்கிறது எல்லாம் தெரிகிறது தூக்கத்தில் மனசு ஒடுங்கிடுறது அங்கே ஒன்றுமே தெரியலை ஆனால் ஒன்றுமே தெரியலேங்கிறது விழிச்ச உடனே தெரிகிறது தூக்கத்தில் சொல்ல மாட்டோம் எனக்கு நான் இப்போ ஒன்றுமே தெரியாமல் தூங்கிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னால் அது தூக்கம் இல்லை துக்கம் நான் ஒன்றுமே தெரியாமல் தூங்கிக்கிட்டு இருக்கேன்னு யாரும் சொல்ல முடியாது நான் ஒன்றுமே தெரியாமல் இருந்தேங்கிறத ஜாகிரத அவஸ்தைக்கு வந்த பிறகு ரீகலெக்ட் பண்ணுறோம் ரீகலெக்ட் பண்ணி என்ன சொல்கிறோம் வேர்க்கிங் ஸ்டேட் விழிப்பு நிலையிலையும் கனவு நிலையிலையும் நான் வந்து பொருள்களை எல்லாம் உணர்ந்தேன் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிவிஷன் இருந்தது அப்படிங்குற அந்த டிவிஷன் தெரியுது இந்த மாதிரி வகுப்பெல்லாம் கேட்டாலே சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிவிஷன் போயிடும் எப்படின்னா தூக்கம் வருதுன்னு சொன்ன சார் வேற ஒண்ணு ஆமாம் சுவாமி நீங்கள் சொன்னதை நான் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணிட்டேன் வகுப்பில் போய் ஞாபகம் வச்சுக்கணும் ஆனால் உணர்வு மட்டுமே அங்கே இருக்கிறது உணர்வு அதாவது உணரப்படுபவைகளையும் உணரப்படாத நிலையையும் உணர்வு உணர்த்தி கொண்டிருக்கிறது இதை ஞாபகம் வச்சுக்கணும் இதை ஞாபகம் வச்சுக்க விவகாரமெல்லாம் பண்ணக்கூடாது இது ரொம்ப அடிப்படை நான் வந்து விழிப்பு நிலையிலையும் கனவு நிலையிலையும் எல்லாத்தையும் உணர்றேன் ஆழ்ந்த உறக்கத்தில் ஒன்றையும் உணர்றது இல்லைன்னு நனவு நிலையில் உணரணும் இப்படி வகுப்பில் வந்து குவாலிட்டி டைம் கொடுத்து இதுக்குன்னு ஃபோக்கஸ் பண்ணி திங்க் பண்ணணும் இப்போ புரியறது அப்போ உணர்வு மட்டும் இருக்கிறது உணர்வு இருப்பையும் உணர்கிறது இன்மையையும் உணர்கிறது பொருள்களின் இருப்பையும் உணர்கிறது விழிப்பு கனவில் பொருள்களின் இன்மையையும் உணர்கிறது இது சம்ஸ்கிருத பாஷையில் சொன்னால் ரொம்ப அழகான வார்த்தை பாவ அபாவ சாட்சி பதார்த்த பாவ பதார்த்த அபாவ சாட்சி பொருள்களின் இருப்பையும் பொருள்களின் இன்மையையும் அறிகின்ற நான் இந்த உணர்வைத்தான் சாஸ்திரம் என்ன சொல்கிறது இதுதான் மெய்ப்பொருள் இது நம்ம எல்லாருக்கும் புரியிற விஷயமா புரியாத விஷயமா இப்ப வகுப்புல உங்களுக்கு இப்ப பேசிட்டு விஷயம் புரியாத என்னையோன்னு சொல்கிறார் சுவாமி நீங்கள் சொல்வீங்களா புரிஞ்ச ஒன்றை பற்றி ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிறார்னு சொல்லுவீங்களா புரிஞ்ச ஒன்றை பற்றி அதையே ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிறார் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம சிருஷ்டியை புரிஞ்சுக்கணும்னா நம்ம தூக்கத்தை புரிஞ்சுக்கணும் தூக்கத்தில் எல்லாம் மனசு ஒடிஞ்சிருக்கு அப்புறம் தி முழிப்பு வருது ஏன் தான் வருதோ முழிப்பு முழிப்பு வந்த உடனே எல்லாம் நம்ம பிளானிங் அது பண்ணது இது பண்ணது பாக்கி இருக்குது நம்ம கடன் ஞாபகத்துக்கு வருது நம்ம சொத்தெல்லாம் ஞாபகத்துக்கு வருது நமக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஞாபகத்துக்கு வருது எல்லா விஷயங்களும் ஞாபகத்துக்கு வருது அப்புறம் நம்ம அதில் அதை குறித்து கவலைப்படுறோம் இல்லாட்டி சந்தோஷப்படுறோம் இல்லாட்டி ரெண்டும் கெட்டெலாம் என்னவோ அவஸ்தை அப்புறம் அப்பப்போ தினம் சா முழிக்க வேண்டியது சம்சாரியாக வாழ வேண்டியது தூங்க வேண்டியது கடவுளா பார்த்து கொடுத்த ஒரு பெரிய அனுகிரகம் தூக்கம் இந்த தூக்கம்ங்கிறது ஒன்று மாத்திரம் இல்லாம போச்சு அவ்வளவுதான் நிறைய பேர் அதனால தான் கவலை ரொம்ப அதிகமானதுனால தான் ராத்திரியெல்லாம் தூங்கிறது கூட முடியல தூக்கமும் பிரச்சனையாயிடும் இப்போ இதுக்கெல்லாம் ஆதாரமாக ஒரு பொருள் இருக்கு நான் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா விவகாரம் இப்போ ஐ ஹாவ் பாடி ஐ ஹாவ் பாடி ஐ ஆம் நாட் பாடின்னு சொன்னோம் ஐ ஹாவ் மைண்ட் ஐ ஆம் நாட் மைண்டுன்னு சொன்னோம் அதே மாதிரி ஐ ஹேவ் த்ரீ ஸ்டேஜஸ் ஐ ஆம் நாட் த்ரீ ஸ்டேஜஸ் என்னது விழிப்பு கனவு உறக்கம் ஐ ஹாவ் ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சொல்லாமா நான் வந்து ஐ எக்ஸ்பீரியன்ஸ் த்ரீ ஸ்டேஜ் ஸ்டேஜ் நான் மூன்று நிலைகளையும் அனுபவிக்கிறேன் ஆனால் நான் மூன்று நிலைகள் அல்ல மூன்று நிலைகளையும் அறிபவன் நான் எதுக்கு இதை சொல்றேன்னா இந்த படைப்பை புரிய வைக்கணும்னா நம்ம விஷயத்திலிருந்து புரிய வைக்கணும் இது நம்ம ஜாகிரத அவஸ்தைக்காக இந்த விசாரம் ஞானத்தை விழிப்பு நிலையில நம்ம பயன்படுத்தணுங்கிறதுக்காக விசாரம் பண்றோம் விழிப்பு நிலையில படிக்கிறோமா கனவு நிலையில படிக்கிறோமா அல்லது உறக்க நிலையில படிச்சுட்டு இல்லை எல்லாரும் கண்ணமூடி சமாதி நிலையில் படிச்சுட்டு இருக்கோமா நானும் இப்படியே பேசுகிறேன் விழிப்பு எனக்கு சிரிப்பு வருது என்ன ஒன்று சிரிக்காமல் சொல்லணும் எல்லோரும் கண்களை மூடுங்கள் விழிப்பை நினையுங்கள் அப்புறம் கனவை நினையுங்கள் அப்படி சொல்ல இப்படிலாம் இப்படி பேசு எல்லாம் ஆஃப் பண்ணணும் ஏதாவது ஒரு ஸ்ருதி போடணும் ஏதாவது ஒரு வீணை மாதிரி டைம் அப்படின் வீணை ஒலியை கேட்டீர்களா அப்படிங்கணும் இப்படியே அரை மணி நேரம் மணி நேரத்தை போச்சுட்டு நாளை அடுத்த கவகு போய் நாளை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டோம் உங்களுக்கும் என்னமோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும் இங்கேயானால் கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டுன்னு உட்காந்து புத்தியை தீட்டின்னு இருக்கும் இப்போது நம்ம இந்த சிருஷ்டியை பற்றி பேசும் இப்போ இந்த நான்கிறது இந்த இருக்கே இந்த இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் சில பேர் சாமி நீங்கள் தொட்டு காட்டிட்டீங்கம்மா தொட்டு காட்டிட்டீங்கன்னா சரியாக புரிய வச்சிட்டீங்கன்னு அர்த்தம் அப்படி சில பேர் சொல்லுவாங்க இப்போ உங்களுக்கு புரியறதா இல்லையா இது இருக்குன்னு அது எல்லாேருக்கும் ஒரே மாதிரி இருக்கா வேறு வேறையா இருக்கா என் உணர்வு வேறு உங்கள் உணர்வு வேறயா தூக்கத்தில் எல்லா தூக்கத்தில் விழிப்புலேயே இப்போ இப்போ நம்ம புரிஞ்சுக்கிற போதே என்ன புரிகிறது நம்ம எல்லாருக்கும் ஒரே ஒரு அனுபவம் இருக்குது நான் உணர்வாக இருக்கிறேன் இந்த நான் உணர்வாக இருக்கிறேன் என்பது மட்டுமே உண்மை நான் உணர்வாக இருக்கிறேன் என்பது மட்டுமே உண்மை உணரப்படுபவைகள் ஏதோடும் எனக்கு தொடர்பு கிடையாது தொடர்பு இருப்பது போல ஒரு தோற்றம் ஆனால் உண்மையில் தொடர்பு எதுவும் கிடையாது ஆகையினால என்ன பண்ணணும் ஆகையினால என்ன புரிஞ்சுக்கிறோம் இதைத்தான் சாஸ்திரம் என்ன சொல்கிறது பிரம்மம் சொல்றது ஆண்டவன் எங்க இருக்காரு நீதான் ஆண்டவன் சொல்ற போது எந்த அர்த்தத்தில் சொல்றாங்க தெரியுமா இந்த அர்த்தத்தில் ஏன்னா இது எல்லா உயிர்கள்லையும் இருக்கு ஒரு புலிக்கு வந்து புலிங்கிறது இருக்கு இல்லையா புலி வந்து புலிக்கு கான்சியஸ் இருக்கா இல்லையா கான்சியஸ் இருக்கிறதுனால கான்சியஸ்னஸ் இருக்கா இல்லையா பூனைக்கு கொசுவுக்கு எல்லாத்துக்கும் ஆகையினால இந்த கான்சியஸ்னஸ்ங்கிறது உணர்வுங்கிறது எல்லாத்துக்கும் பொது அதைத்தான் சாஸ்திரத்தில் என்ன சொல்றோம் அதிஷ்டான எல்லாத்துக்கும் ஆதாரம் அதிஷ்டானம் என்ன சொல்றது சப்டமா சப்டம் அதுதான் எல்லாத்துக்கும் இருக்கு இதுக்கு பேரு சாஸ்திரத்தில் என்னது மாறாத காரணம் அனைத்திற்கும் இந்த இது காரணம் ஆதாரம் தானே எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கு இல்லையா இது என்ன சொல்றோம் மாறாத காரணம் இதுக்கு பேரு சம்ஸ்கிருதத்தில் விவர்த்த காரணம் என்ன காரணம் விவர்த்த காரணம் விவர்த்த காரணம் விவர்த்த காரணம்னு சொன்னால் மாறாத காரணம் இப்போ வந்து தங்கம் அழியாம நகையா காட்சி அளிக்கிறது இல்லையா ஆக நகையில் தங்கம் விவர்த்த காரணம் நகையில் தங்கம் விவர்த்த காரணம் தண்ணீர் அழியாம அலைகளாக காட்சி அளிக்கிறது இல்லையா ஆக அலைகளுக்கு தண்ணீர் விவர்த்த காரணம் நான் உங்களுக்கு கொஞ்சம் பாடத்தை பெருசாக்கி விட்டேன் ஏன்னா இதெல்லாம் புரிய வைக்கணும்னா இவ்வளவு சொல்லணுமேன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கேன் ஆக விவர்த்த காரணம்னு ஒன்று சொல்றோம் நம்ம விவர்த்த காரணம்னா என்ன அர்த்தம் ஒரு பொருள் தன்னை அழிச்சுக்காம தன் மேல பல பொருள்களை காட்டுறது ஆதார பொருள் தன்னை அழித்து கொள்ளாமல் மாற்றிக்கொள்ளாமல் தன் மீது பல்வேறு பொருள்களை காற்றுவது தங்கத்தை அழிக்காமல் தங்கத்தில் நிறைய டிசைன்ஸை பார்க்குறோம் அலை தண்ணீரை அழிக்காமல் அலைகளை பார்க்கிற மாதிரி இறைவன் மாறாதவர் அவர் மீது மாறுகின்ற உலகங்கள் காட்சி அளிக்கின்றன எக்ஸாம்பிளை ஜாகிரதையாக புரிஞ்சுக்கோங்க எக்ஸாம்பிள் வந்து முழுமையானது கிடையாது எப்போவுமே உதாகரணம் உவமை ஒரு புடைத்து உபமா ஏக தேசகா ஒரு அம்சம் எடுத்துப்போம் ஆகையினால நீங்கள் இந்த எக்ஸாம்பிளை ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணீங்கன்னா நாங்கள் சொல்றதெல்லாம் தப்பாக போய்டு விஷயம் புரியணும் தங்கம் அழியாமல் நகைகளாக நகைகளுக்கு தங்கம் விவர்த்த காரணம் அலைகளுக்கு தண்ணீர் விவர்த்த காரணம் அது மாதிரி இந்த படைப்பிற்கு தூய உணர்வு விவர்த்த காரணம் இந்த மாபெரும் படைப்பிற்கு தூய உணர்வு விவர்த்த காரணம் பியூர் கான்சியஸ்னஸ் விவர்த்த காரணம் சில பேர் கேட்கலாம் சுவாமிஜி இந்த மாதிரி இந்த மாதிரி உட்டெல்லாம் இருக்குது இதெல்லாம் இனர்டு மேட்டர்ங்கிறாங்க இங்கிலீஷில் இனர்டு மேட்டர் இதெல்லாம் வந்து அறிவற்ற ஜடப் பொருள்கள் இதுக்கெல்லாம் கான்சியஸ் கிடையாது இதுல எல்லாம் கான்சியஸ்னஸ் இருக்கான்னா சாஸ்திரம் இருக்குங்கிறது இருக்கிறதுங்கிறது அது எப்படிங்கிறத இப்போ நான் சொல்லலை அதாவது சொல்லலைன்னா பிரச்சனை வரும் இந்த இனர்ட்டு மேட்டர் அறிவற்ற ஜடம் அதில் வந்து உணர்வு இருக்கான்னு கேட்டால் இருக்கிறதுன்னு சொல்வது அப்போ உணர்வு இருந்தால் அது உணர்வு தெரியலையே இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வேதாந்தம் போரடிக்கிறது அந்த பக்கம் போயிடப்படாதது அப்போ பக்கத்துலேயே இருக்குது இது வந்து அறிவு இல்லைன்னு சொல்கிறோம் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த இனர்டு மேட்டரில் ரொம்ப ஃபைனாக இருக்கிறதும் இருக்குது ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப கிராஸ் லெவல்லையும் இருக்குது ரொம்ப சட்டில் லெவல்லையும் இருக்குது பெரிய அளவுலேயும் இருக்குது ஸ்தூலமாகவும் இருக்குது சுற்றுமாவும் இருக்குது என்ன சொல்கிறோம் அதிலெல்லாம் கான்சியஸ்னஸ்ஸை ரிஃப்ளக்ட் பண்ணுற மீடியம் இல்லை நம்மிடத்தில் கான்சியஸ்னஸ்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மீடியம் இருக்கு கான்சியஸ் உணர்வை பிரதிபலிக்கும் கருவி நம்மிடத்தில் இருக்கிறது அவற்றில் உணர்வை பிரதிபலிக்கும் கருவி இல்லை ஆகையினால நம்மளும் நம்ம உடம்பு பாடி மைண்ட் காம்ப்ளக்ஸும் இனர்டு மேட்டர் தான் ஆனா அதுல ரிஃப்ளக்ஷன் இருக்கு அதனால இது கான்சிய பாடம் அதனால எதுக்கு சொல்ல வரேன் உணர்வு சுத்த சைதன்யம் விவர்த்த காரணம் பாடம் பாடம் என்ன பாடம் விவரத்த காரணம் காரணம் தன்னை அழித்துக் கொள்ளாமல் பல்வேறு காரியங்களை தன்னில் காட்டுவது எதுவோ அது விவர்த்த காரணம் எனப்படும் காரணம் தன்னை அழித்து கொள்ளாமல் தன் மீது பல்வேறு காரியங்களை காட்டினால் அது விவர்த்த காரணம் எனப்படும் நம்முடைய கவனம் இங்கேதான் இருக்க போகிறது ஆனால் நமக்கு எல்லாருக்கும் என்ன கேள்வினா எப்படி இங்கே வந்தது எப்படி இந்த படைப்பு வந்தது எப்படி எல்லாரும் வேறு வேறையா இருக்கும் இந்த கேள்வி கேட்டுருக்கோம் இல்லையா அதுக்கு சமாதானம் வேணும் அடுத்தது இன்னொன்று சொல்கிறோம் விவரத்த காரணம் இங்கே போட்டுக்கணும் விவர்த்த காரணம் பிரம்ம இல்லாட்டி தூய உணர்வு நான் தூய உணர்வுங்கிற வார்த்தை உங்களுக்கு சௌரியமாக இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன் சாஸ்திரத்தில் அதுக்கு பேர் பிரம்மன்னு பேர் அதுதான் மெய்ப்பொருள் அதுதான் மெய் உணர்வு எப்பொருள் எவ்வளோ ஆழமான குரல் பாருங்கள் இப்போ தெரியும் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு மெய்ப்பொருளை காண்பது தான் அறிவு எந்த பொருள் எப்படி இருந்தா என்ன அது ஜடமாக இருந்தா என்ன சேதன வஸ்துவா இருந்தா என்ன எதுவாக இருந்தா என்ன எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருளில் இந்த மாறாத உணர்வை காண்பது தான் அறிவு இப்போ அடுத்தது இன்னொன்று சொல்ல போகிறோம் படைப்புக்காக வேண்டி சொல்ல போகிறோம் இது மாத்திரம் புரிஞ்சுது போகிறோம் சுவாமி இது தெரிஞ்சா என்ன தெரியாட்டி போனால் என்ன அப்படின்னு விட்டுவிட்டா பரவாயில்ல பாடம் நடத்தணுமே அடுத்தது நம்ம கவனமெல்லாம் இதை தெரிஞ்சுன்னு நிம்மதியாக இருங்கோ எல்லாம் ஒன்று பல்வேறு மாதிரி காட்சி அளிக்கிறது இதுக்கு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கவலைப்படாதீங்கோ நேற்றுக்கு ஸ்கிரீன் உதாரணம் சொன்னேன் நேற்றுக்கு தானே சொன்னேன் ஸ்கிரீன் உதாரணம் சொன்னேன் இது மாதிரி பல உதாரணங்கள் இப்போ மாயா மாயா சக்தின்னு ஒன்று இருக்குது அதுதான் பரிணாமி உபாதான காரணம் பரிணாமி உபாதான காரணம் விவர்த்த உபாதான காரணம் மாயா மாயாங்கிறது ஒரு சக்தி அது சக்தின்னா அது வந்து அது இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா அது இருக்கு இல்லை இருக்குது இப்படி சொல்லிகிட்டே இருப்போம் தமிழில் ஒரு பாட்டு சொல்கிறேன் உங்களுக்கு மாயை மறைக்க மறைந்த மறைப்பொருள் மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள் மாயை மறைய மறைக்க வல்லார்கற்கு காயமும் இல்லை கருத்தில்லை தானே இந்த பாட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய படிக்கும் மாயை மறைக்க மறைந்த மறைப்பொருள் மாயை மறைச்சதுனால நம்ம எல்லாரும் ஒன்றுங்கிறது மறைஞ்சிருக்கா தெரியவா தெரியுதா மறைஞ்சிருக்கு படித்த பிறமும் அதுதான் விசேஷம் இந்த படித்த முட்டாள்னு சொல்கிறான் பாருங்கள் படிக்காத முட்டாள்ங்கிறது வேற படித்த முட்டாள் மாயை மறைக்க மறைந்த மறைப்பொருள் மாயை மறைச்சிருக்கிறதுனால அந்த மெய்ப்பொருள் மறைஞ்சிருக்கு மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள் மாயை நீங்கிச்சுன்னு சொன்னால் அந்த பொருள் விளங்கும் கோயிலில் திற எதுக்கு போடுறாங்க திற போட்டிருக்கிறது மாயை தான் நீக்கின உடனே ஆண்டவன் தெரிகிறார் தீபாராதனை காட்டுறாங்க அதுதான் ஞான தீபம் ஞான ஒளியில் ஆண்டவனை பார்க்குறோம் இந்த இந்த ஜட தீப ஒளியில் இந்த ஜட தீப ஒளியில் அந்த ஒரு பர்டிகுலர் ஃபார்மை பார்க்குறோம் ஆனால் அதோட தத்துவம் என்னென்ன இவ்வளோ இருக்குது திரையை நீக்கிறதுங்கிறது மாய திரை மாயை நீக்கிறது மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள் மாயை மறைய மறைக்க வல்லார்கட்குனு இருக்குது மறைக்க வல்லார்கட்கு மாயை மறைய இப்படி வகுப்புக்கு நேரத்தை ஒதுக்கி இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்து சிந்தனை பண்ணி மாயையை நீக்கிறதுகின்றவர்களுக்கு மறைக்க வல்லார்கட்கு மாயை மறையன்னு அர்த்தம் மூணாவது லைன் என்னது முதல் என்ன என்னது மறந்துடக்கூடாது மாயை மறைக்க மறைந்த மறைப்பொருள் மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள் மாயை மறைய மறைக்க வல்லார்களுக்கு அதை ரீ அரேஞ்ச் பண்ணி படிக்கணும் மறைக்க வல்லார்களுக்கு மாயை மறைய இந்த மாயை நீக்க குரு சாஸ்திரம் துணையோட இப்படி மெனக்கெட்டு படிக்கிறதுனால மறைக்க மாயை மறைய மறைஞ்சதுன்னா என்ன காயமும் இல்லை கருத்தில் தானே காயமும் இல்லை கருத்து இல்லை தானே என்ன தன்னுடைய உடம்பையும் மதிக்க மாட்டான் தன்னுடைய மனசையும் மதிக்க மாட்டான் ஹி இக்னோர் இக்னோர்னா என்ன அர்த்தம் அவன் வந்து ரெண்டையுமே பொருட்படுத்த மாட்டான் நம்மளானா நான் நான் வீரவை திறந்து அடிக்கடி நகையெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து என்ன சொல்லுவோம் எல்லாம் வகுப்புக்கு சரி நம்ம விவகாரத்துக்கு நம்ம இப்படி தான் இருக்கணும் அழணும்னா அழணும் சிரிக்கணும்னா சிரிக்கணும் இல்லை வேஷம் போடணும் மாயை மறைக்க மறைந்த மறைப்பொருள் மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள் மாயை மறைய மறைக்க வல்லார்க்கு காயமும் இல்லை கருத்தில்லை தானே காயமும் இல்லை கருத்தில்லை காயமும் கருத்தில்லைனா என்ன அர்த்தம் அது இல்லை அது இருந்தும் இல்லாததுக்கு சமானம் அவன் அதை மதிக்கிறது இல்லை நிறைய பேர் வந்து தங்களுடைய உடம்பு மனசு விவகாரம் எல்லாத்தையும் ரொம்ப இது பண்ணிவிட்டு ஜாதகத்தை எடுத்துகிட்டு ஜோசியடிலாம் வரிசையாக போயிட்டு வராங்க இவர் பாதி சரியாக சொல்கிறார் பாதி தப்பாக சொல்கிறார் இன்னொருத்தர் இன்னும் பாதி சரியாக சொல்கிறார் எல்லாரையும் சொல்கிறதெல்லாம் சேர்த்து வச்சு கணக்கு இவர் போடுறார் ஆனால் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இந்த லைஃப்பையே இவன் டோட்டலாக இக்னோர் பண்ணுறாங்க உலகே மாயம் வாழ்வே மாயம் அப்போ என்னதுன்னா இந்த விவர்த்தோபாதான காரணம் மாயா அதுக்கு பேரன விவரத்த காரணம் சொன்னேன் அது இன்னொரு வார்த்தை போட்டுப்போம் விவர்த்தோபாதான காரணம் என்ன சொன்னேன் சுத்த சைதன்யம் மாயா என்ன காரணம்னா பரிணாமி உபாதான காரணம் இது மாயாசக்தி இந்த மாயாசக்திக்கு என்னென்னா இதுதான் ரொம்ப விசேஷமான ஆள் இங்கே ஞாபகம் இந்த விவரத்த உபாதான காரணம் பிரம்மம் இருக்கு இல்லையா அந்த விபர்த்தோபாதான காரணம் பிரம்மன் வந்து தூய உணர்வு என்ன குணங்கள் அற்றது குணங்கள் நிற்குணம் நிற்குணம் இப்போ நீங்கள் என்ன போட்டுக்கணும் பிரம்மன் மாயா மாயைக்கு எல்லாம் என்ன இருக்குது ந மாயையும் இதையும் பார்க்கணும் மாயையோட பண்புகள் என்ன பிரம்மத்தோட பண்புகள்னால் ஜாகிரதையாக பாடத்துக்காக வேண்டி சொல்கிறோம் வாய திறந்த உண்மையை புரிஞ்சாச்சுன்னா வாயை திறக்க முடியாது சிந்திக்கவே முடியாது வாயம் திறக்க முடியாது ஆனால் பாடம் நடத்தணுமே ஒரு முறைப்படி பாடம் நடத்தணுங்கிறதுக்காக அதெல்லாம் சொல்கிறோம் இந்த படைப்பு எப்படி வந்ததுன்னு கேள்வி கேட்டால் அதுக்கு இதெல்லாம் பதில் விவர்த்தோபாதான காரணம் பிரம்மை அந்த பிரம்மத்தோட லட்சணமெல்லாம் தெரியணும் அது வந்து சத்தியம் சத்தியம்னா என்ன அர்த்தம் மூன்று காலத்திலும் இருப்பது அறிவால் அழிக்க முடியாதது சத்தியம்ங்கிறது ரெண்டு அர்த்தம் மூன்று காலத்திலும் இருப்பது அறிவால் அழிக்க முடியாதது குணங்கள் அற்றது குணங்கள் அற்றது அனாதி அனாதின்னா என்ன அர்த்தம் எதுல இருந்து தோன்றியது என்று சொல்ல முடியாது இப்ப எத்தனை சொல்லியிருக்கேன் சத்தியம் அனாதி நெற்குணம் நிர்குணம் அவ்வளவுதானே சொன்னேன் அனாதி சத்தியத்தில் ரெண்டு சொன்ன அறிவால் அழிக்க முடியாது சத்தியம் லட்சணம் சத்தியத்துக்கு அர்த்தம் டெபினேஷன் என்னன்னா மூன்று காலத்திலும் இருப்பது அறிவால் அழிக்க முடியாது அதுக்கு பேர் தான் சத்தியம் இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே வரலாம் அந்தந்த கான்டெக்ட பொறுத்து நிறைய சொல்லுவோம் இந்த மாத்திரம் அனாதி சத்தியம் நிர்குணம் ஆனா மாய எப்படின்னு கேட்டா அதுவும் அனாதி அதுவும் எப்போ இருந்து இருக்குன்னு தெரியாது மாயாங்கிற வார்த்தை நீங்கள் போட்டுக்கோங்கோ மாயைக்கு நிறைய லட்சணம் எல்லாம் அப்புறம் நான் சொல்கிறேன் இன்னும் சொல்ல வேண்டியதெல்லாம் இருக்கும் அனாதி இதுவும் இதுக்கும் ஆரம்பம் இது எதுல இருந்து வந்ததுன்னு தெரியாது மாயை அடுத்தது என்னன்னு கேட்டால் இது சகுணம் குணங்களோடு கூடினது அப்புறம் மித்யா இது அறிவால் அழிக்கப்படுவது இந்த மாயை அறிவால் அழிக்கப்படுவது இப்போ அநாதி இதுவும் அனாதி சகுணம் மிச்சா இதை புரிஞ்சு வச்சுக்கணும் மனசுக்குள்ளே இது ஓடிக்கிட்டே இருக்கணும் இதுக்கு தான் சன்னியாசி ஆகிருக்கும் இது எப்போவும் இருபத்தி மணி நேரம் சிந்தனை பண்ணணும் இதே நமக்கு மனசில் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த வாழ்க்கையவே ஒப்படைக்கிறோம் உங்களுக்கும் அந்த விஷயத்தை சொல்லித்தரும் நான் பெற்ற இன்பம் பெருகை வையா இப்போ மாயா இந்த ரெண்டு இது இது பரிணாமி உபாதான காரணம் பரிணாமி உபாதானம்னா என்ன அர்த்தம் பால் அழிஞ்சு தயிராகிற மாதிரி வெத அழிஞ்சு மரமாகிற மாதிரி இதுல தான் எல்லாமே அழிஞ்சு மாறுறது இது மெய்ப்பொருளை சார்ந்துருக்கு இந்த தூய உணர்வை சார்ந்து மெய்ப்பொருளை சார்ந்து இந்த மாயா சக்தி இருக்கு இதுல தான் இந்த மாயை பிரம்மனை சார்ந்திருக்கிறதுனால இந்த மாயைக்கு சக்தி நிறைய வருகிறது உண்மை இன்னொரு வார்த்தை சொல்லணும் இது உணர்வு உணர்வற்றது மாயை உணர்வற்றது இது சேதனம் ஜடம் மாயை பிரம்மன் வந்து சேதனம் மாயை வந்து ஜடம் ஆனால் என்னாகிறது சேதனம் மாதிரி ஆகிறது சேதனம் மாதிரி ஆகிறது அதுலேருந்து என்ன ஆகிறது படைப்பு தோன்றுகிறது இந்த மாயையிலருந்து தான் அது இந்த படைப்பை பற்றி நிறைய விரிவாக சாஸ்திரங்கள் சொல்லுகிறது ஆனால் அதெல்லாம் நான் சொல்லலை இந்த மாயையிலிருந்து தான் இந்த படைப்புகளெல்லாம் தோன்றுகிறது ஆக பரிணாமி உபாதான காரணம் இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் சில சமயம் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எல்லாம் கடவுள் செயல் அப்படிம்போம் அப்புறம் சில சமயம் என்ன சொல்லுவேன் மாயை யாரை தான் விட்டுது எல்லாம் மாயப்பா ஒரே மாயை பண பதவி மாய மோகம் எல்லாம் சொல்லுவோம் சில சமயம் மாயம்போம் சில சமயம் கடவுள்போம் சில சமயம் நம்ம கர்மாம்போம் எல்லாம் கரெக்டு தான் ஏன்னா கடவுள் இல்லாமல் எதுவுமே இயங்க முடியாது ஆனால் கடவுள் எதுவும் இயங்கிறது இல்லை இந்த மாயை அதுக்கு முன்னால் நாட்டியம் ஆடுறது அந்த பிரம்மத்துக்கு சார்ந்து இந்த மாயை இவ்வளவு விதமான தோற்றங்களை உண்டாக்குறது எப்படி நம்ம தூங்குகிறோம் தூங்குறபோது கனவு எப்படி வருதுன்னு நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா கனவு எப்படி வருதுன்னு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது இந்த மாயையை புரிய வைக்கிறதுக்கு ஒன்று சொல்லி பார்க்குறேன் மாயையை புரிஞ்சிக்க முடியாதுங்கிறது தான் புரி மாயை அதான் புரிய வைக்கணும் மாயையை மாயைங்கிறது உதாரணத்தை சொல்லிட்டு முடிச்சு விடுறேன் இந்த கயிறு பாம்பு உதாரணம் இருக்கு இந்த கயிறு பாம்பு உதாரணத்துல கயிறு வந்து ஏன் பாம்பா பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால் நம்ம உடனே என்ன சொல்லுவோம்னு கேட்டால் ஒரு இடத்துல கயிறை பார்த்துருக்கேன் ஒரு இடத்துல பாம்பை பார்த்துருக்கேன் அது என்னவோ தெரியல அந்த அது பாருங்கள் அது என்னவோ தெரியல மைண்டு கன்ஃப்யூஸ் பண்ணி கயிறை பாம்பாக பார்க்குறது என்னவோ தெரியலை மைண்டு கன்ஃபியூஸ் பண்ணி கயிறை பாம்பாக பார்க்குது ஏன் பாம்பா பார்க்குது அப்படின்னு கேட்டால் பதில் சொல்லுவீங்களா சொல்ல முடியுமா இதுதான் பதில் சொல்ல முடியும் நான் ஒரு இடத்துல கயிறை பார்த்துருக்கேன் ஒரு இடத்துல பாம்பை பார்த்துருக்கேன் ரெண்டையும் சேர்த்து குழப்பிக்குது மனசு அப்படின்னா ஏன் மனது குழப்பிக்கிறது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும் நீங்கள் கிளாஸை முடிச்சுட்டா நல்லது ஏன் மனசை குழப்பிக்கிறது அப்படின்னு கேட்டால் பதில் சொல்ல முடியுமா ஞாபகம் வச்சுங்க வாழ்க்கையில் ஒரு நாளும் விடுவிக்க முடியாத புரியாத புதிருக்கு பெயர் மாயை புரியாத புதிர் நான் சாஸ்திரமே சொல்கிறது ந ரூபம சேகதத்தோபலே நான் தோ நச்சாதிர் நச்ச அர்த்தம் புரியலேங்கிறத புரியிற மாதிரி சொல்றது புரியுறதா புரியலேங்கிறத புரியற மாதிரி சொல்லணும் அப்பத்தான் புரியலேங்கிறது புரியும் உண்மைதானே புரியலேங்கிறத புரியற மாதிரி சொன்னால் ஆமா இது புரியலேங்கிறது எனக்கு நல்லா புரியுறது அப்படின்னு சொன்ன அதுதான் புரியலேங்கிறது புரிஞ்சா உங்களுக்கு புரியலேங்கிறது புரிஞ்சுடுச்சு நாளை பார்ப்போம் ஓம் ஈஸ்வரோ குரு ஆத்மேதி மூர்த்தி பேதவிபாகினே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 परा परा ओम हरि பராபரமே ஓம்ஷா்ஷா ஹரி ஓம் ஆதிகருநீ